আলহামদুলিল্লাহ نحمدو ওয়া نستাইনু ওয়া نستহফিরু ওয়া নু'মিনু বিহি ওয়া নতাওয়াক্কালু আলাইহি ওয়া না'উযু বিল্লাহি মিন শুরুরি আমুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়ানজ Ihdihillahu ওয়া লা ইয়ضلিল্লা যাল্লু ওয়া মান ইয়ضل্লহু ফালা হাদিয়ালা ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া নবিয়ানা মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু الله الله الله بالحق اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم استسقى موسى لقومه فقلنا ضرب الحجر அர்சலிஷீரம் அமாதீமீன் <تصفيق> فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل ناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعصوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نشبر على طعام واحد لَنَا لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا الْأَرْضُ مِن بَقْلِهَا وَقِثَّائِهَا وَبَصَلِهَا تَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ هُوَ بِالَّذِي ீுனீ வைர்ன் பை நலகுமா سَأَلْتُمْ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் நபி மூசா அலி இசலாம் அவர்களுடைய கவும்கள் தீஹ் என்ற ஒரு பாலைவனத்தில் அவர்கள் தங்கி இருந்த நேரத்தில் அல்லாஹாலா அவர்களுக்கு வானுலகத்திலிருந்து இரண்டு வகையான உணவுகளை இறக்கி வைத்தான் அவர்கள் அதனை மிக சுகமாக சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா அங்கிருந்து புறப்பட்டு ஷாம் தேசத்தினுடைய ஒரு பகுதிக்கு ஒரு இடத்திற்கு வருமாறு கட்டளையிடுகின்றார் அந்த ஊருக்குள்ளே அவர்கள் நுழையக்கூடிய நேரத்தில் பணிவானவர்களாக தாழ்மையானவர்களாக தங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களாக நுழைய வேண்டும் என்பதாக அல்லாஹால கட்டளையிட்டார் ஆனால் அவர்கள் எது அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதற்கு மாற்றமாக சொல்லிக்கொண்டு அல்லாஹவை அல்லாஹுடைய சொல்லையும் பரிகாசம் செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லி கொண்டு அவர்கள் உள்ளே சென்றார்கள் அதன் காரணமாக அல்லாஹத்தாலா அவர்களுக்கு ஒரு பெரும் தண்டனையை இறக்கி வைத்து பல ஆயிரக்கணக்கான அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இறந்து விடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கினார் இதை அல்லாஹத்தாலா சொல்லிக்காட்டி அதன் மூலமாக பல படிப்பினைகள் பல சம்பவங்களை விளக்கி விளக்கினார் விளக்கங்கள் சொல்லப்பட்டன இப்பொழுது முசார இஸ்லாம் அவர்களுடைய அந்த கவும்கள் தீஹ் என்ற அந்த பாலைவனத்தில் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பல்வேறு விதமான ஞாபத்துகளை அல்லாஹத்தாலா வழங்கினான் என்று குறிப்பிடப்பட்டது மண் சல்வா என்ற உணவினை இறக்கி வைத்தான் பிறகு மேகத்தை நிழலாக ஆக்கி அவர்கள் குளிர்ச்சியான நிலையிலே இருக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கினான் இதை அவர்களுக்கு அல்லாஹத்தாலா கொடுத்திருந்த மிகப்பெரிய ஞாபத்துகளாகும் அப்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் தேவைட்டபி மூசா அலாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹாலுகின்றார் அது பற்றி உள்ள விளக்கத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹால தண்ணீர் தேடிய நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள் ஆரம்பமாக இதனுடைய தொடரிலே ஆரம்பமாக அல்ல சொன்னி குரு பனி இஸ்ராயல்களே உங்களுக்கு நான் செய்திருக்கின்ற ஞாபத்துகளை செய்திருந்த ஞாபத்துகளை நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹத்தால குறிப்பிட்டார்லாய் சல்லா அலுவலம் அவருடைய காலத்திலே உள்ள வனி இஸ்ர வேலர்கள் பிறகு நாள் வரைக்கும் உலகத்தில் வரக்கூடிய அந்த யூதர்கள் வேலக்காரர்களுக்கு அறிவுறுத்தும்படியாக அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றனர் உங்களுக்கு இன்னும் அதையெல்லாம் நினைவு பாருங்கள் என்பதாக சொன்னார் என்ன ஒவ்வொன்றாக அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த உணவினை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீரும் தேவைப்பட்டது அதை நவி மூசாலை அவர்கள் கேட்டார்கள் ஆகவே உன்னுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கேட்டு எங்களுக்கு தண்ணீர் வரவழைத்து தாருங்கள் என்பதாக முசாலி சில உருவத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுடைய தண்ணீர் துறையை அறிந்து கொண்டார்கள் குழு வசிரமும் இல்ல அல்லாஹுடைய உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் குழப்பம் செய்பவர்களாயிருக்கும் நிலையில் இந்த பூமியிலே நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் என்று அவர்களுக்கு நாம் சொன்னோம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்ற செய்த நியமத்துகள் பலவற்றிலே இந்த தண்ணீரை அவர்களுக்கு வரவழைத்து கொடுத்ததும் ஒன்று நபி முசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு அசாவை வைத்திருந்தார்கள் கைத்தடி ஒன்றை வைத்திருந்தார்கள் அந்த கைத்தடி அவர்களுடைய மாமனார் ஷோஹிப் அலேஹிஸ்லாம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு தரப்பட்டது நபி ஷோஹிப் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் பத்து ஆண்டுகள் அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தார்கள் ஆண்டுகள் ஆடு மேய்த்த பின்னால் தங்களுடைய இரண்டு ஒருவரை சபூரா என்ற அந்த பெண்ணை நபி முசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அல்லாஹால விருப்பம் இருந்தால் என்னிடத்தில் ஆடு மேய்த்தால் என்னுடைய இரண்டு புதல்விகளில் ஒருவரை உமக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் என்று அல்லாஹால ஷோஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னதை குறிப்பிடுகின்றார் குரானிலே அந்த நேரத்திலே நபி ஷோஹிப் அலே இஸ்லாம் அவர்கள் முசா அலி அவர்களுக்கு இந்த அசாவை கைத்தடிய கொடுத்திருந்தார்கள் ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி கைத்தடி என்பது வழங்கப்பட்டது அது சொர்க்கத்துடைய மரங்களில் ஒரு மரம் அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அது அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தடி கைத்தடி நபி ஆதம் அலி அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்களோடு சேர்த்து சில பொருள்களையும் அல்லாஹத்தால் அனுப்பி வைத்திருந்தார் அது முன்னால் சொல்லப்பட்டது அதிலே இந்த கைத்தடியும் ஒன்று ஹஜருல் என்ற அந்த கல் அவர்களோடு தான் கொண்டு வரப்பட்டது அதே சொர்க்கத்திலிருந்து சில நறுமண பொருள்களை கொண்டு வந்தார்கள் நறுமண செடிகளை கொண்டு வந்தார்கள் இந்த பூமியிலே நட்டு வைத்தார்கள் என்றெல்லாம் விளக்கங்கள் முன்னால் சொல்லப்பட்டன இந்த கைத்தடியும் நபி முசா அலிசலாம் அவர்களுடன் சொர்க்கத்தில் வந்தது அதனை நபி ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் தங்களுடைய மக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள் அது அப்படியே வாழை அடி வாழையாக வந்து கடைசியாக நபி ஷோஹிபலே சொல்லாம் அவர்களிடத்தில் இருந்து வந்தது ஷோஹிபலேஸ்லாம் அவர்கள் நபி மூசா அலேஸ்லாம் அவர்களிடத்திலே கொடுத்தார்கள் அதற்கு இன்றளவும் கூட அந்த கைத்தறி இருப்பதாக கருதப்படுகின்றது ஆனால் அது எந்த இடத்தில் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்ற வரலாறு தெளிவாக ஆக்கப்படவில்லை சொல்லப்படவில்லை அந்த கைத்தடி நபி அலை சலாம் அவர்களுடைய உயரத்திற்கு சரியாக இருந்தது அதாவது பத்து முழம் உடையதாக இருந்தது நபி மூசா அலை சலாம் அவர்களும் பத்து முழம் உயரம் உடையவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அந்த கைத்தடி அவ்வளவு உயரம் உடையதாக இருந்தது அதனுடைய மேல் பகுதியிலே இரண்டு பகுதியாக கிளைகள் இரண்டு கிளைகளை போன்று இரண்டு பகுதிகள் இருந்தன இரண்டுகள் இருந்தன எப்படி நம்முடைய கைத்தடிக்கு ஒரு வளைவு இருக்கின்றது இரண்டு வளைவுகள் இருந்தன ரெண்டு பக்கமும் இப்படி வளைஞ்சிருக்கும் கொக்கி மாதிரி அதனால்தான் நம்பி மூசா அலேசலாம் அவர்களிடத்தில் சூரத்து பாகாதி அல்லாஹத்தால அந்த தன்னுடைய தூதுவத்தை மூசா அலேஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்திலே வைத்து அல்லாஹால தன்னுடைய கலாம் என்ற பேச்சை அவர்களுக்கு வழங்குகின்றார் அந்த நேரத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹால கேட்ட செய்தியை அவர்கள் திருப்பி பதில் சொன்னதை குரானிலே சொல்லி காட்டுகின்றார் இருப்பது என்ன என்பதாக கேட்கின்றார் அவர்கள் அந்த கைத்தடியை தங்களுடைய வலக்கரத்தில் பிடித்திருந்தார்கள் பொதுவாக கைத்தடி பிடிப்பது வழக்கரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த ஆயத்தை சுட்டி காட்டுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் வலக்கரத்தில் இருப்பது என்ன என்பதாக கேட்டான் அப்போது மூசா அலிஸ்லாம் அவர்கள் கைத்தடி இதிலே நான் சாய்ந்து கொள்வேன் என்னுடைய ஆடுகளுக்கு இதிலே இதன் இதன் மூலமாக இலை தழைதலை பறித்து போடுவேன் வலிய பீஹா மஹ அறிவு உஹ்ரா இன்னும் இதன் மூலமாக எனக்கு பல்வேறு விதமான பலன்களும் இருக்கின்றன என்று மூசாலை அவர்கள் அல்லாஹிடத்தில் அல்லாஹாலி என்பது இரண்டு பகுதியாக இரண்டு வளைவுடையதாக மேல் பக்கம் இருந்தது அதை கீழே ஊன்றி கொண்டால் அதன் மீது சாய்ந்து கொள்ளுவார்கள் என்பதையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் அப்படி இரண்டு விதமான வளைவுகள் இருந்தன இன்னும் சில சரித்திரங்களில் குறிப்பிடப்பட்டு இரவு நேரத்திலே அந்த கைத்தறிவியினுடைய மேல் பகுதி இருக்கின்றதே அது வெளிச்சம் தரக்கூடியதாகவும் இருந்தது அதன் மூலமாக எப்படி நம்ம டார்ச் லைட் வைத்திருக்கின்றோமோ அது டார்ச்சை போன்று இரவு நேரங்களிலே அந்த கைத்தறி மூலமாக வெளிச்சத்தை பெறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல பொதுவாக சாதாரணமாக பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமான விஷயம் ஆனால் நாம் உலகத்திலேயே பார்க்கின்றோம் சில கற்கள் இருக்கின்றன சில பூச்சி இனங்கள் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் இலங்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய தன்மையை அல்லாத்தால் தந்திருக்கின்றன சாதாரணமாக ரேடியம் என்று சொல்லப்படக்கூடிய பொருள் இருக்கின்றது அது இருட்டிலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது ரேடியத்தினுடைய ஒரே ஒரு சிறு துளி ஒரு அணு உலக ஒரு துளியை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலே தளந்துவிட்டால் அந்த பொருள் பூர்வம் பூராவும் வெளிச்சம் உடையதாக ஆகிவிடும் இரவு நேரத்திலே இருட்டிலே வெளிச்சம் தரக்கூடியதாக அதை நாம் தஸ்பீகம் உள்ள தஸ்பீகமாக தஸ்பீக மணிகளை செய்வதற்கு எவ்வளவு அந்த பிளாஸ்டிக் பொருள் தேவையும் அந்த லட்சக்கணக்கான மணிகள் செய்வதற்குரிய அந்த பிளாஸ்டிக் ஒரே ஒரு துளி அளவு துளி என்று சொன்னால் ஒரு அணு அளவு ரேடியத்தை கலந்து விட்டோமே ஆனால் அந்த லட்சக்கணக்கான தஸ்மீகிலும் ஒளிரக்கூடிய தன்மை பிரகாசிக்கக்கூடிய தன்மை அந்த சிறு ஒரு துளி அதனுடைய அதை விட மிக குறைவான கிடைத்து விடுகின்றது கலக்கப்பட்ட அந்த ரேடியம் ஒரு அணு அளவு உள்ளதுதான் மிக அதிகமான இருந்தால் பிரகாசமாக இருக்கும் இப்பொழுது அந்த கைத்தடி என்பது இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அல்லாஹத்தால சொர்க்கத்திலிருந்து அனுப்பியது பிரகாசத்தை அல்லாஹால தாவர வரக்கங்களுக்கும் அல்லாஹால ஆபிரிக்க நாடுகளிலே நாம் சரித்திரத்திலே படிக்கின்றோம் பார்க்கின்றோம் சில மரங்கள் இருக்கின்றன இரவு நேரங்களிலே அது பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும் இது உலகத்திலேயே உண்டு அல்லாஹால சொர்க்கத்திலிருந்து அனுப்பக்கூடிய அந்த மரத்திற்கு து என்று நம்புவதிலே எந்த விதமான தடையும் கிடையாது அவர்கள் வைத்திருந்ததே அது இரவு நேரங்களிலே பிரகாசிக்க கூடியதாக இருந்தது இது சரித்திரத்தில் அந்த காலத்தில் அல்லாஹாலி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய மோஜிசாவாக அதை தந்திருந்தார் மோஜிசா தான் அந்த கம்பு என்பது கைத்தறி என்பது மிகப்பெரிய மோஜிசாவாக அல்லாஹால தந்திருந்தார் அதனால்தான் முதல்ல தூதுவத்தை அல்லாஹத்தால கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே முதல் முதலாக அவர்களிடத்தில் போட்டாங்க பெரிய மலைப்பாம்பு ஆயிடுச்சு பெரிய மலைப்பாம்பு ஆனால் மலைப்பாம்பு பெரிய மலைப்பாம்பு சின்ன பாம்பை போன்று வேகமாக ஓடக்கூடியதாக அது இருந்தது என்று அல்லாஹத்தால சொல்லுகின்ற இருளிலே பிரகாசிக்கவும் இருந்தது அவர்கள் மூலமாக கிடைத்தது அதற்கு பெயரும் கூட சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது இரண்டு பெயர்கள் ஏதேனும் ஒன்று இருக்கலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பெயர் உண்டு சாதாரணமாக நம்ம பூனை குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு பெயர் வச்சுக்கிறோமில்ல அது மாதிரி அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் ஏதாவது செல்ல பெயரை வைத்துக் கொள்ளுகின்றோம் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களும் கூட தாங்கள் வைத்திருந்த வாளுக்கு ஒரு பெயர் வைத்திருந்தார்கள் அதற்கு அலியல் எல்லாம் வைத்திருந்த வாளுக்கு ஒரு பெயர் இருந்தது நபி அவர்களுடைய குதிரைக்கு ஒரு பெயர் இருந்தது அவர்களுடைய படுக்கைக்கு ஒரு பெயர் இருந்தது என்றெல்லாம் சரித்திரத்திலே நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அந்த தடிக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டு இருந்தது அது தொங்க விடப்படக்கூடியது அப்படின்னு அது பொங்கி எழக்கூடியது அதை ஒரு பொருளின் மீது அடித்தால் அதிலிருந்து தண்ணீர் பொங்கி எழும் அதை அல்லாஹத்தாலா பெரும் முழகிதாவாக ஆச்சரியமான நிகழ்ச்சியாக அல்லாஹத்தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருள் இருந்தார் இப்பொழுது அந்த தடியின் மூலமாக நபையே உங்களுடைய க கையில் இருக்கக்கூடிய மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியின் மூலமாக இந்த கல்லை அடிப்பீராக என்று அல்லாஹத்தாலா சொன்னார் மூசா அலி அவர்கள் அப்படி அடித்தார்கள் இப்ப மூசா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய கவுமகள் தண்ணீர் தேவைப்பட்ட நேரத்தில் தண்ணீரை கேட்டு வாங்கிக் இது நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் நேரடியாக அல்லாஹவிடத்தில் கேட்பதை விட நபியிடத்தில் சொல்லி கேட்பது இருக்கின்றது அதுதான் சிறந்தது ஏன்னா நபி அந்த சமுதாயத்திலே அப்பொழுது அங்கே இருந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற பெறுவதற்காக வேண்டி இவர்களே நேரடியாக அல்லாஹிடத்தில் கேட்பதை விட ஒரு நவீனத்தில் அவர்களிடத்தில் அல்லாஹால விரைவாக ஏற்றுக்கொள்வான் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையிலே அவர்கள் நூசா அலையாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அது கொடுக்கப்பட்டது அல்லஹா பின்னால் சம்பவத்தை சொல்லுகின்றார்கள் இதே போன்று ரசூல்லாய் சவல்லா அலிசலாம் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட மழை தேவைப்பய் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் தான் மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சா மக்கள் பலரும் சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுக்கு மழை வேண்டும் துவா செய்யுங்கள் என்பதாக ஆனா இப்ப ரசூல் அலிசலுடைய காலத்திற்கு பின்னதாக நமக்கு இப்பொழுது மழை வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அதுக்கு ரசூல் அலிசல்லாம் வழியை சொல்லி தந்திருக்கின்றார்கள் துவாவை கேட்க வேண்டும் இப்படி கேட்க வேண்டும் உங்களுக்கு மழை கிடைக்கும் இந்த முறையில் இருந்தால் அது மழை கொடுக்கப்படும் அல்லாஹால மழையே அருள்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய காலத்திலும் கூட மதியனாவில முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு சமயம் ஜும்மா நேரத்திலே அங்கே கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்களே ஒருவர் எழுந்து யார சூழல மனிதர்கள் எல்லாம் மழை இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கின்றது ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகின்றன இறந்துவிட இறந்துவிட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே மழை வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக கேட்டுக் உடனடியாக துவா செய்த துவா செய்து வானத்தில் எங்கிருந்தோ மேகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தன சகாபி சொல்லுகின்றார் நாங்கள் தொழுகையை முடித்த பின்னாலே நனைந்து கொண்டே மழையிலே நனைந்து கொண்டே வீட்டுக்கு சென்றோம் என்பதால் அப்படி பெய்த மழையாகிறது அது தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது அடுத்த வரைக்கும் அதே மனிதர் முதல்ல போன வாரம் கேட்டாரே அவரே எழுச்சி யார் ரசூல்ல மழையினால் மனிதர்கள் போன வாரம் மனிதர் மழை இல்லாமல் சிரமப்படுகின்றார்கள் ஆடு மா மடிந்து விடுகின்றன பயிர்கள் எல்லாம் நாசமாகி விடுகின்றன ஆகவே நிறுத்துவதற்கு அவ்வளவுதான் எங்களுக்கு இந்த மழையை பெய்ய வைக்காத எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய தோட்டம் துறவுகளில் மலைப்பகுதிகளிலே ஓடைகளில் நீர் ஓடைகளிலே மலை கணவர்களிலே அந்த மழையை பெய்ய வைப்பாயாக உடனே வானம் வெளிச்சிட்டது வெளிச்சமானது மழை நின்றது வெயில் காய்ந்தது நாங்கள் தொழுது விட்டு திரும்பிச் செல்லும்போது வெயிலில் வெயிலிலே காய்ந்து கொண்டே சென்றோம் என்பதாக சொல்லுகின்றார் இப்ப ரசூலாய் சல்லா அலுவலகத்தில் இது போன்ற பலதரவை கேட்டு இருக்கின்றார்கள் துவா கேட்டு இருக்கின்றார்கள் நபி அவருடைய காலத்திற்கு பின்னதாக நமக்கு மழை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரசூ அலி துவாக்களை என்பதாகவே மழை பெய்யக்கூடிய மழை பெய்வதற்காக வேண்டி தொழுகை என்பதாகவே ஒரு தொழுகை மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித் தருகின்றனர் மழை இல்லாத நேரத்தில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முதலாவதாகவுபா செய்ய வேண்டும் மழை பெய்யறதுக்கு முதல் நிபந்தனை தான் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தௌபா செய்யும் தேட வேண்டும் நாங்கள் பாவங்களை விட்டும் திருந்தி இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அல்லாஹால இடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் பிறகு ஒரு இரண்டு ரக்காயத்து சொல்ல வேண்டும் ஊருக்கு ஒதுப்புறமாக இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்கள் எல்லாம் ஒன்றாக சென்று பெண்கள் செல்லக்கூடாது ஆண்களாக செல்ல வேண்டும் சிறுவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் முடிந்தால் கால்நடைகளை ஆடு மாடுகளையும் கூட அழைத்து செல்ல வேண்டும் இப்படி அழைத்து செல்லுவது எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் மழை இல்லாமல் என்று அல்லாஹ் அல்லாஹு தாலாவிட்டு தெரிவிப்பதைப் போன்று இருக்கின்றது அப்படி அழைத்து சென்று ஒரு பெரிய மைதானத்தில் ஒன்றாக கூடி தனித்தனியாகவும் தொழுகலாம் ஜமாஹாத்தாகவும் தொழுகலாம் சில சில இமாம்களுடைய அபிப்பிராயப்படி ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதாக சிலருடைய அபிப்பிராயப்படி தனித்தனியாக தொழ வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி தொழுது முடித்த பின்னாலே அல்லாஹு சொல்லி தருகின்றார்கள் எங்களுக்கு மழையை பெய்ய வைப்பாயாது பாதுகாப்பு தரும்படியான மழையை பெய்ய வைப்பாயாது மழை பெய்யுறதுலயும் பாதுகாப்பு வேணும் ரொம்ப அதிகமா பெய்ஞ்சிருச்சு அது ரொம்ப ஆபத்து மழை இல்லாமல் எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மழை மட்டும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒழுக ஆரம்பிச்சரும் எல்லா விதமான சிரமங்களும் ஏற்பட்டு போயிடும் மனிதர்கள் சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹு மஸ்தீனா எங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பு தரக்கூடிய மழையை அனுப்புவாயாக பெய்ய வைப்பாயாக மிக சுகமான எங்களுக்கு லாபம் தரக்கூடிய மரியான் ரொம்ப இனிமையான அதாவது அதிகமாக பெய்யக்கூடிய அந்த பெய்தலின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் விளையக்கூடிய ஒரே கருத்துள்ள வாசகம் அவர்கள் அந்த வாசகத்தை மிக அழகாக சொல்லித் தருகின்றார்கள் இப்படி இந்த துவாவை ஒரு மனிதர் கேட்டால் என் மழை பெய்யும் முதல் நாள் மழை பெய்யவில்லை இரண்டாவது நாளும் அதே மாதிரி செய்யலாம் இரண்டாவது நாளும் பெய்யவில்லை மூன்றாவது நாளும் அதே மாதிரி செய்யலாம் மூன்று நாளும் செய்த மழை பெய்யணும் வச்சுங்க நம்மிடத்தில் குற்றம் இருக்கின்றது என்பதாக பொருளாகும் அதுதான் முதல்ல சொல்லப்பட்டது விட்டு பாவ மன்னிப்பு தேடிவிட்டு பிறகு போய் மழையை கேட்க வேண்டும் முன்னால சொல்லப்பட்டு இருக்கிறது நிகழக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் தீமைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தான் என்று அல்லாஹால சொல்லி தருகின்றனர் பல இடங்களில் சொல்லுகின்றனர் அதனால முதல்ல பாவத்துக்கு மன்னிப்பு தேட இதே முசா அலே இஸ்லாம் அவர்கள் மற்றொரு சமயத்தில் பின்னால உள்ள அந்த பவுகள் மழை இல்லாமல் சிரமப்பட்டார்கள் சரி எல்லாரும் ஒன்னா கூடி மழை தேடும் மழையை வேண்டி அல்லாஹால துவா செய்வோம் எல்லாரும் போய் மலைப்பகுதிகளுக்கு போய் மலையை அடிவாரத்துல உட்கார்ந்து மைதானத்தில் இருந்து துவா செய்வோம் என்பதாக சொல்லி தங்களுடைய பவுகளை எல்லாம் அழைத்துட்டு போனாங்க எல்லாரும் போய் உட்கார்ந்து துவா செய்யறாங்க துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹாலாம் அவர்களுக்கு அறிவித்தான் கோல் சொல்ல சொல்லாக அவன்வுபா செய்துால் நான் மழையை இறக்குகின்றேன்பதாக அல்லாஹத்தாலா சொன்னான் அல்லாஹிடத்தில் கேட்டாங்க யார் அந்த ஒரு ஆள் யாருன்னு எனக்கு சொல்லு அந்த ஆழத்தை சொல்லி நான் தவுபா செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லி மூசாலை அல்லாஹத்தாலா சொன்னான் நான் தான் கோல் சொல்ல கூடாது என்று சொல்லுங்கள் எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்ள இறக்கின்றேன் என்று அல்லாஹால சொன்னார் அதே மாதிரி தகுபா செய்தார்கள் அல்லாஹத்தால உடனடியாக மழையை இறக்கினார் என்று வரலாற்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் அதே போல நபி மூசா அலை நபி சுலைமான் அலை இஸ்லாம் ஒரு தடவை இப்படி மழையை தேடி துவாக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துக்கு சென்றார்கள் தங்களுடைய கவுமுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு செல்லுகின்றார்கள் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மைதானத்தில் போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு தங்களுடைய கவுமுகளை பார்த்து சொன்னார்கள் நான் இப்பொழுது அல்லாஹாலத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கோரிக்கையை அல்லாஹால திரும்பிச் செல்லலாம் உங்களுக்கு வேறொரு உயிரினத்தின் மூலமாக அல்லாஹால நிறைவேற்றிவிட்டான் என்பதாக சொல்லி அது என்ன என்பதாக அவர்கள் கேட்டபொழுது சொன்னார்கள் இந்த வழியிலே ஒரு எறும்பு கூட்டத்தை நான் பார்த்தேன் ஒரு எறும்பு ஒரு பெரிய எறும்பு தன்னுடைய முதுகின் மீது படுத்துக்கொண்டு அதாவது பார்த்து கொண்டு அந்த எறும்பு அல்லாஹத்தாலத்தில் துவா செய்து கொண்டு இருக்கின்றது குற்றங்களின் காரணமாக எங்களை நீ பிடித்து விடாதே இவர்களுக்காக வேண்டி நான் உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்ற நாங்கள் மன்னிப்பு தேடுகின்றோம் இந்த மனிதர்களுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி நீ மழையை இறக்கி வைப்பாயாக என்று அந்த எறும்பு துவா கேட்டுக் கொண்டு இருக்கின்றது ஆகவே உங்களுடைய கோரிக்கை அந்த எறும்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நபி சுலைமான் ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகின்ற மனிதர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹால வேறொரு உயிரினத்தின் மூலமாகவும் அதை காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று விளக்கப்படுகின்றன அதில் இப்படியெல்லாம் மழையை அல்லாஹால இறக்கி வைப்பதற்கு சில முறைகள் இருக்கு அந்த முறையைப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றன முசா அதுலாம் அவர்கள் அந்த மழையை அதாவது தண்ணீரை தேடினார்கள் என்பதன் மூலமாக இதை அல்லஹா நமக்கு விளக்குகின்றார் சரி அப்படி தண்ணீரை தேடிய நேரத்திலே அல்லாஹால அவர்களுக்கு சொன்னது அல் ஹஜர் உன்னுடைய கைத்தறியின் மூலமாக இந்த கல்லை அடிப்பீராக என்று அல்லஹா சொன்னார் அந்த கல் என்பது ஒரு மலைப்பகுதியிலே இருந்த ஒரு கல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது தூர் சீனா என்ற மலை நபி முசா அலே இஸ்லாம் அவர்கள் சௌராத் வேதத்தை பெற்று வந்தார்கள் ார்கள்ல்ல ஒரு சதுரமான ஒரு கல்லுது சதுரமான இருக்கக்கூடிய ஒரு கல் அந்த கல்லும் கூட நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்திலேயே இருந்து வந்தது எப்படி இந்த அசா கைத்தடியாகிறது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து வாரிசாக இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதே போன்று ஒரு சதுரமான ஒரு கல்லையும் ஊசா அலி அவர்கள் எப்பொழுதுமே வைத்திருந்தார்கள் அதுவும் கூட நபி ஆதம் அலி அவர்கள் வழியாக வந்தது என்பதாக சொல்லப்பட்டது அல்லது அந்த தீ என்ற பாலைவனத்திலே ஒரு பாறை கல் இருந்தது அந்த கல்லை அடிக்குமாறு அல்லாஹால சொன்னான் என்பதாக இப்படி பல்வேறு விளக்கங்கள் அது கல் எது என்பதிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்கள் ஏதோ ஒரு கல் ஆக அந்த கல்லை அடிக்கும்படியாக அல்லாஹால சொன்னார்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 கைத்தடியால் அடித்தார்கள் இந்த அடிப்பது என்பது இருக்கின்ற இது ஒரு காரணமே தவிர இந்த அடிப்பதின் மூலமாக தண்ணீர் வருகின்றது அர்த்தம் அல்ல அடிச்சா அடிச்சா தண்ணி வருது அடிச்சாதான் தண்ணி வருகிற நியதி அல்லாஹால ஏற்படுத்தி இருக்கின்றனர் இது ஒரு சபபு காரணம் இந்த உலகம் இருக்கின்றதே அது காரண உலகம் காரண உலகம் இது நடக்கும் என்பது ஆனா சாப்பிடாமையே பசியை தீர்க்க முடியுமா அல்லானால அல்லாதால முடியும் அல்லாஹ் காதிர முத்தனர் பொதுவாக சக்தி பெற்றவர் அவனுடைய சக்திக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது நிபந்தனை இல்லாமல் அல்லாஹால சக்தி பெற்றவர் ஆனால் இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை நடைபெற செய்ய வேண்டும் வயிறு நிறைய தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிச்சா தாகம் தீரும் நோய் இருக்கு தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி தீரும் ஏதாவது ஜூரம் ஏற்பட்டது ஏதாவது மருந்து சாப்பிட்டால் அது நோய் தீரும் இதற்கு இது காரணம் அந்த காரணம் தான் நம்ம தான் காபா கிட்ட போவோம் அப்ப காபா இங்கிருந்து மக்காவுக்கு போய் அந்த வேலைகளை செய்வது ஒரு காரணம் நிறைவேற்றுவதற்கு காரணம் இப்படி காரண உலகமாக அல்ல ஆக்கி வைத்திருக்கின்றனர் ஆகவே கல்லை கைத்தடியால் அடிக்க வேண்டும் என்பது காரணம் அந்த காரணத்தை செய்த உடனே அங்கே தண்ணீரை பொங்கச்செவது அதுல இருந்து தண்ணீரை வெளியாக்குவது அல்லாஹால குதிரத்தை சேர்ந்தது கைத்தடியில் அடிச்ச உடனே கல்லில் இருந்து தண்ணி வந்து அப்படின்னு சொன்னா அந்த கல்லுக்குள்ள தண்ணி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஏன்னா கல்லுல இருந்து தண்ணி வர்றது ஒரு ஆச்சரியம் அல்ல பார்க்கலாம் மலைகள்ல இருந்து தண்ணி ஒடியாருது மலைப்பகுதிகளில் ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா சாதாரணமாக கல்லில் இருந்தால் தண்ணி ஒடியாது அது உள்ள இருந்தா தண்ணி வருது நம்ம நேரடியா பக்கத்துலேயே போய் பார்க்கலாம் கல்லுக்குள்ள இருந்தாலும் தண்ணி பொங்கி வந்துகிட்டே இருக்குது அது பாட்டு காலமெல்லாம் வந்துகிட்டே இருக்கு இப்போ கிணத்துல பார்க்கற கிணறு ஆழமாக தோன்றோம் அந்த நேரத்தில் கீழே இருந்து தண்ணி அந்த பக்க வாட்டிலே பக்க ஓரங்களிலிருந்து தண்ணீர் பொங்கி வருது நம்ம பார்க்கணும் நல்லா நேரடியாக பார்க்கலாம் அது எங்க இருந்து வந்து தண்ணி காலமெல்லாம் வந்துகிட்டேதான் இருக்கு பொங்கி வந்துகிட்டே இருக்கு அதுல இருந்து இருக்குது இப்ப கல்லு கல்லில் தண்ணீர் வருவதுன்றது ஆச்சரியம் அல்ல ஆனால் யார் உண்டாக்கி வைக்கிறது அல்லாஹத்தால உண்டாக்கி வைக்கிறது அவர்களுக்கு அல்லாஹாலியை கல்லை அடிப்பீராக என்று சொன்னார் அதனை அடித்தார்கள் அல்லாஹால அந்த கல்லில் இருந்து பொங்கி எழுந்தது ஒலித்தோடியது பொங்கி ஓடியது பனிரெண்டு ஊற்றுக்கண்கள் ஓடின பனிரண்டு வகை பனிரெண்டு ஊற்றுக்கண்கள் ஒன்ன கைத்தறியில் அடித்த அப்ப அந்த கல்லு நான்கு சதுர நான்கு பக்கங்களை கொண்ட சதுர வடிவமாக அந்த கல் இருந்தது என்பதாக பொருளாகும் ஒவ்வொரு பக்கத்திலேயும் மூன்று மூன்று ஊற்றுக்கண்கள் பெருகி ஓடின ஒவ்வொரு பக்கத்திலேயும் ஏன்னு கேட்டா இந்த பனி இஸ்ராயில் இவங்க பனிரெண்டு பிரிவினர்களாக இருந்தாங்க இது முன்னால சொல்லப்பட்டது பனி இஸ்ராயில் என்பவர்கள் நபி யாஹூப் அலை இஸ்லாக்குரிய வந்தவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாத்துடைய மகனார் இசாப் அலே இஸ்லாம் இசாத் நபியினுடைய மகனார் யகோப் அலே நபி யாஹோப் அலே அவர்களுக்கு பனிரெண்டு மக்கள் இருந்தார்கள் அந்த பனிரெண்டு மக்களிலே மூத்தவருக்கு பெயர் எஹூதா என்று சொல்லப்படும் அந்த யகுதா என்பவருடைய பெயரை வைத்துத்தான் எகூதிகள் யூதர்கள் என்பதாக நாம் சொல்லுகின்றோம் இந்த பனிரெண்டு மக்களும் பன்னிரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அதாவது அவர்களுடைய சந்ததியில் இருந்து பனிரெண்டு மக்களாக பிரிந்தார்கள் அதனால எப்பொழுதுமே யூதர்கள் பனிரெண்டு கூட்டத்தினர் இருப்பார்கள் இப்பதும் அவங்க இருக்கிறாங்க என்னென்ன முறையில என்னென்ன பெயர்களை கொண்டு இருக்கிறார்கள் ஆனா பனிரெண்டு பிரிவினர்கள் அவர்கள் உண்டு யூதர்கள் இந்த பனிரெண்டு பிரிவினர்களும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு தலைவர் இருப்பார் ஒரு அமியர் இருப்பார் அந்த தலைவர் அந்த கூட்டத்தாரை நடத்தி வழி நடத்தி செல்வார் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படிக்கு அவர்கள் எல்லாம் கேட்பார்கள் இந்த பனிரெண்டு கூட்டத்தாருக்கு சேர்த்து ஒரு நபி மூசாலை அனுப்பி வைத்தா என்ன சொல்றாங்களோ அதை கூப்பிட்டு சொல்லுவாங்க அதை செயல்படுத்துவார்கள் அதனால இப்ப மூசாலை அடிச்சு அந்த கல் அடிச்சாங்க அதுல தண்ணி ஒரே ஒரு பகுதி மட்டும் ஓடி வந்துச்சு இந்த பனிரெண்டு கூட்டத்தாரில் ஒருத்தர் எனக்கு சொந்தம் பாரு எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் செண்டை வந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு பகுதி ஒரு ஆறு ஒவ்வொரு உள்ள அமைப்பு உள்ளவர்களாக இருந்தார் அதனால அல்லாஹால ஏற்பாடு செஞ்சா ஒரு ஊற்றுக்கண் பொங்கி எழக்கூடிய பீரிட்டு ஓடக்கூடிய நேரத்தில் இது இந்த கூட்டத்தாரை சார்ந்தது என்ற ஒரு அமைப்பையும் அடையாளத்தையும் அல்லாஹத்தால ஏற்படுத்தி வச்சு ஒவ்வொரு தங்களுடைய வகையான வாய்க்கால்கள் ஓடின ஒவ்வொருவரும் ஒரு வாய்க்காலை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் இப்ப ஹூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கல்ல கம்பால அடித்து கைத்தடியால் அடித்து கல்லில் தண்ணீர் ஓடியது என்பது அடிப்பது காரணம் அடித்தது காரணம் பொங்கி எழச் செய்தது தண்ணீரை பனிரெண்டு பகுதிகளாக ஓட செய்து அல்லா தாலாவுடைய தன்மையை அல்லாஹால அல்லா தால சொல்லி காட்டுறான் அந்த ஆரம்ப கட்டத்தில என்ற தூதுவத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே உன்னுடைய கையில வளர்க்கறது என்ன இருக்குதுன்னு கேட்டா அசா இருக்குது அப்படின்னு சொன்னா அது கீழே போடுன்னு சொன்னா பெரிய பாம்பாச்சு இது ஒரு பயந்தாங்கில பயப்படக்கூடாது அவர்கள் அந்த பாம்பு போய் திரும்பிடுச்சது இது ஒரு மோஜிதா உனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அற்புதமானது இரண்டாவது உன்னுடைய கையை உன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே விடுவீராக உன்னுடைய ஜெய்ப் அதாவது சட்டையினுடைய இந்த பிளவிலாம் தெரியுது அதுக்குள்ளே கையை விடுவீராக என்று அல்லாஹால சொன்னார் மூசாரை அதுக்குள்ள அவர் கையை விட்டாங்க உள்ள உள் பாக்கெட்ல கையை விடுற மாதிரி அப்படி விட்டாங்க எடுப்பீராக இருக்கின்றது எவ்வளவு பிரகாசம் பிரகாசமாக இருக்கின்றது அவ்வளவு பிரகாசம் கையாகவோ கையை போன்றோ அல்லது ஒரு நோய் பிடித்தவனுடைய கையை போன்றோ அல்ல அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகானதாகவும் ரொம்ப ரொம்ப பிரகாசமானதாகவும் பார்ப்பவர் ஆச்சரியப்படும்படியான அற்புதமான பிரகாசமாக அது சரித்திரத்தில் அந்த ஆயத்தில் விளக்கம் எழுத முழு பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போன்று நண்பகல நண்பகலிலே நடு பகலிலே பிரகாசிக்க கூடிய சூரியனை போன்ற பிரகாசனுடையதாக இருந்தது ஆனால் கண்ணை கூச செய்யாது சூரியனை பார்க்க முடியாது கண்ணு கூசும் ஆனா இந்த கையை பார்க்க முடியும் கண் கூசாது ஒரு அழகான தோட்டம் உள்ள ஒரு அழகான வடிவம் உள்ள அற்புதமான ஒளியாக அது திகழ்ந்தது பிரகாஷ சரி அது போகணும்னா என்ன பண்ண மறுபடியும் கை மாதிரியாக மறுபடியும் ஜோப்புக்குள்ள கையோடு அப்படின்னு மறுபடியும் கையை விட்டு எடுத்தாங்க திரும்ப அதே மாதிரி கை மாதிரி அவங்களுக்கு அவருடைய கூட்டத்தாரில் ஓடி போயிட்டாங்க போய் ஷோஹிமலேஸ்வாத்துல போய் அடைக்கலம் போயிருந்தாங்க திரும்ப வரக்கூடிய நேரத்துலதான் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுகின்றது நபி பட்டம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு மூணுதான் கொடுத்து அனுப்புறான் அப்போ ஊசா அலை கேட்கறாங்க எனக்கு பயமா இருக்கு அந்த ஆளு போறதுக்கு ஹிரோட்ட போறதுக்கு அதெல்லாம் இருந்து உன்னோட இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க நான் வந்து அல்லாவுடைய ரசூ ரெண்டு பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஹாரூன் அலையாம் அவர்களையும் அழைத்துக் கொள்ளுமாறு அவங்களுடைய த அண்ணன் அவங்க மூசவர் மூசா அலையாத்தவர் ஹாரூன் அலையா அவர்களையும் நபியாக ஆக்கி கூட அனுப்புகின்றான் அல்லாஹத்தால நீங்க போய் முதல்ல போய் உங்களுக்கு அழைத்துக் கொண்டு சரிவானது அல்லாஹால பல இடங்களில் கூட அல்ல சொல்லி காட்டுது எல்லா ஜுசுலையும் இருக்குது மூசாலை சம்பவம் மற்ற நபி சம்பவம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு மூசா அலைசலாத்துடைய சம்பவம் ரொம்ப விரிவானது ஏன்னா பல விதமான படிப்பினைகள் இருக்கின்ற மக்களுக்கு உலகத்தா இருக்கிறது அதனால இப்ப சிரவன் கிட்ட போன உடனே சிராவன் கேக்குறான் சிராவன் நீ என்ட்ட இருந்த என்ிட்ட வளர்ந்துட்டு இப்ப எனக்கு எதிரியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஆமா நான் இருக்கும்போது அப்படி இருந்தேன் தெரியாம இருந்தேன் அறியாமலே இருந்தேன் இப்ப அல்லாஹத்தால நபியாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீ வந்து எனக்கு கட்டுப்பட வேண்டும் நான் சொல்றத கேட்கணும் அல்லாஹுவை வணங்க நீ கடவுள் நீ தெய்வம் அல்ல அல்லாதான் தெய்வம் நீயும் அல்லாது வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லு ஆதாரம் என்ன அப்படின்னு அப்ப மூசார உடனே அந்த கையில் இருக்கிற கழிய அந்த அசார கீழே போட்டேன் கை தெரிய அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான் திராவிடப்பட்ட ஆண்டுகள் இருந்தான் உலகத்துல நானூத்தி ஐம்பது வருஷம் அவனுக்கு இருந்தாங்க அந்த காலத்தை மூசாரிசலம் கூட இரநூத்தி எட்டு வயசு நூத்தி எழுபது வயசு நூத்தி ஐம்பது வயசு இருந்தாங்க அதுக்கு முன்னால உள்ளவங்க எல்லாம் இருநூறு அறுநூத்தி ஐம்பது அதுக்கு முன்னால கூட அறுநூறு எழுநூறு அதுக்கு முன்னாலும் ஆயிரம் வருஷம் ஆதமரேசலாம் மூசாரேஸ்வரம் ஆயிரம் வருஷத்துக்கு மேல இருந்தாங்க உலகத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிக்கிட்டே வந்து அறுபது எழுபது அதுக்குள்ளோ உள்ள அளவு சில மக்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பதினஞ்சு அடி உயரம் நம்ம அஞ்சு அடி இருக்கிறத கஷ்டப்படுறான் ரொம்ப நெட்டம் ஏழு அடி இருந்துச்சுன்னா பெரிய ஆளா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவன் பதினஞ்சு பத்து முழம் ரொம்ப இதா இருந்தான் இப்ப அவனுடைய பாடியுடைய அந்த எலும்பு கூடு அந்த அமைப்பு கூட இப்போதும் இருக்கின்றது எலித்தினுடைய மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இப்போ நிறைய போறாங்க ஹஜிக்கு போறவங்க கூட எல்லாம் எட்டுக்கு போயிட்டு வர்றாங்க மியூசியத்தில் இருக்கு அப்படி இருந்தான் ஒரு நாளைக்கு ஒரு கண்ணு குட்டி சாப்பிடுவானு சாப்பிடறத சாப்பிடுவான் ஒரு கண்ணு கன்று குட்டி ஒன்ற அறுத்து அதனுடைய இறச்சியை ஒரு ஆள் சாப்பிடுவான் அவ்வளவு பெரிய ஆளாக இருந்த உடம்பாக்க அப்ப சாப்பாடு நிறையா தானே செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடக்கூடியவனும் கூட தினந்தோறும் வெளிக்கி போக மாட்டான் வைத்துல கலா போறது மலம் கழிப்பது என்பது தினந்தோறும் ஏற்படாது அவனுக்கு அவனுடைய உடல்ல அவன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் மூத்தாலயத்துல வந்த நேரம் வரைக்கும் அவனுக்கு ஒரு வியாதி நோய் கூட ஏற்பட்டது கிடையாது அப்படி நோய் ஏற்படாததான் காரணம் நான் தான் சொல்றதுக்கு காரணம் சில பேர் நம்ம பார்க்கலாம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க இது வரைக்கும் ஒரு தலைவலி காட்சி படுத்ததே கிடையாதுங்க அப்படின்னு பெருமையா சொல்லுவார் சில பேர் சொல்லுவாங்கல்ல இது வரைக்கும் தலைவலிகள் தலைவலி காட்சி வரல அப்படின்னு சொல்றது நோயை கூட்டத்திற்கு ஒருத்தர் சொன்னாரு எனக்கு இதுவரைக்கும் ஒரு நோய் கூட ஒரு வியாதி கூட வந்தது இல்லை அப்படின்னு சில ஆலயத்தில் நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னா செல் எங்களுடைய மஜ்லிசன் நீ உட்கார ஏன்னு கேட்டா நீ வந்து அல்லாஹ ரெட்டு அப்பாற்பட்டவன் இருக்குது ஒரு மனிதன் மீது நோய் வரணும் அந்த மாதிரி நோயே வரல வராதனால அவன் தன்னை ஆண்டவன் சொல்லிட்டு இருந்தான் சின்ன அல்லா வேற நீங்க நான்தான் பெரியா அல்லா சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஒரு நோய் நொடி கிடையாது அவன் சாப்பிடுவதும் அதிகமாக நிறைய சாப்பிடறான் கூட அதிகமாக கிடையாது கிடையாது போட்டவன ஒரு பெரிய மலப்பாபி அது வாயை பொலந்துகிட்டு அவன் சிம்மாசனத்தை இருக்கிறது அப்படியே நெலிஞ்சு அங்க போகுது அது கிட்ட போக போக பயம் அதிகமாகி அங்கேயே ஒரே நாற்பது நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறவ ஒரே நாள் நாற்பது தடவை இருந்தான் என்பதான் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோகன்ஜிசாவாக அந்த அசாவை நபி முசாது இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாத்தால வழங்கியிருந்தான் இரண்டாவது மோகன்ஜி அந்த கை அதையும் காட்டினார்கள் அப்படி காட்டியும் கூட அவன் ஒத்துக்கல கடைசியில எவ்வளவு நாள் ஒத்துக்கல பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஒத்துக்காம கடைசியில் அல்லாஹால அவனை மூழ்கடித்தான் என்ற சம்பவம் சொல்லப்பட்டது இப்போ அந்த கல்லை அந்த கம்புனால அடித்தார்கள் பன்னிரண்டு ஊற்றுக்கண்கள் பெருக்கொடுத்து ஓடின ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுடைய ஊற்றுக்கண்களை விளங்கி கொண்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் அந்த ஊற்றுக்கண்ணை அதில் இருக்க தண்ணீரை குடித்து அவர்கள் தாகம் தேர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய தேவைக்கு அதனை உபயோகித்துக் கொண்டார்கள் எவ்வளவு பெரிய ஞாபகத்த ஒரு பாலைவனத்துல ஒரு கல்லுல தண்ணி வந்து ஒட்டுமொத்தமாக இல்லாமல் கூட தனித்தனியாக அவங்க அவ அவரவர்களுக்கு தேவைப்பட்ட தண்ணீரை ஒழித்தோட செய்து அல்லாஹால கொடுக்கறதுனாலும் பெரிய ஞாபகம் இதுக்கு சுக்ரியா செய்யணும் ஆனா அவங்கெல்லாம் அது மறுத்துட்டாங்க பின்னால் அல்லாஹால வரிசையாக சொல்லி காட்டுகின்ற இது பெரிய மௌஜிதா முசா அலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிதா அற்புதமான காட்சி இது தன்மை ஆனால் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இதை பெரிய அற்புதத்தை அல்லாஹால கொடுத்துருக்கிறோம் முசா அலை இந்த மோஜிதா இருக்குது இது ஒரு பெரிய மோஜிதான்னு சொல்ல முடியாது அந்த மோஜிதாவை கவனிக்கும் பொழுது ஏன்னா கல்லுல இருந்து தண்ணி வர்றதுங்கிறது சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடியது நம்ம நாட்டிலேயே பார்க்கறது கல்லுக்குள்ள ரெண்டு விதமான தன்மை இருக்குதுங்க நெருப்பையும் தண்ணியும் ஒன்னா வச்சிருந்தது அல்லாஹால கல்லுக்குள்ள ரெண்டு கல் எடுத்து உரைச்சி பாருங்க வேகமா தட்டி பாருங்க நெருப்பு வரும் கல்லுக்குள்ள நெருப்பையும் வைத்து இருக்குன்னான் தண்ணீரையும் அல்லாஹால வைத்து இது அல்லாஹால குதிரத்தை காட்டக்கூடியது கல்லுக்குள்ள நெருப்பும் உண்டு சில கற்கள் நெருப்பை கட்டி கொண்டிருக்கக்கூடிய கற்களும் உண்டு சில கற்களிலே தண்ணீர் வரக்கூடிய கற்களும் உண்டு அல்லது ஒரே கல்லிலே நெருப்பையும் தண்ணீரையும் அல்லஹத்தாலா வைத்திருக்கக்கூடிய தன்மையும் உண்டு இது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய குதிரத்தை காட்டக்கூடிய ரசூ சல்ல செல்லும்பவர்கள் ஒரு போருக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் சிலர் குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சிலருக்கு குடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது தண்ணீர் இல்லாத சூழ்நிலை அந்த நேரம் சகாபாக்கள் சனதாலை சிலம் அவர்கள முறையிட்டார்கள் யாரும் சொல்லால் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு உடனே சனதாலை சிலம ஒரு கோப்பையை கொண்டு வர சொன்னாங்க அந்த கோப்பையில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதில் சனதாலேசலம் அவர்கள் தங்களுடைய இரண்டு விரல்களை வைத்துக் கொண்டார் எப்படி இப்போ உங்களுக்கு அந்த கோப்பையை சாய்க்கும்படியாவது சொன்னார்கள் சாய்ச்சாங்க கீழே தண்ணி ஊத்து இப்ப யார் யாருக்கு தண்ணீர் தேவையோ அவர்கள் எல்லாம் குடித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளு குடித்துக் கொள்ளுங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் சொன்னாங்க உடனே அந்த கோப்பையை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க அதிலிருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது தங்க தேவைப்பட்டவர்கள் குடித்தார்கள் குளித்தார்கள் தங்களுடைய தோல் பைகளிலேயே நிரப்பி வைத்துக் கொண்டார்கள் முடிஞ்சு வச்சு எல்லாரும் குடிச்சுட்டீங்களா எல்லாரும் பிடித்துக் கொண்டிருக்கலாம்னு கேட்டாங்க எல்லாருக்கும் முடிஞ்சு வச்சு தேவை போதுமா என்ன வேணும் சொன்னாங்க இந்த ஹதிசை அறிவிக்கக்கூடிய சகாதி சொல்லுகின்றார் நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் அவருடைய கனிமா விரல் நடுவிரல் இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் ஒலித்து நான் பார்த்தேன் பொங்கி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லுகின்றார் சரி எப்படி எவ்வளவு பேர் குடிச்சீங்க குடிச்சீங்க குளிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த சகாபி இடத்துல நாங்கள் ஆயிரத்தி பேர் இருந்தோம் என்பதாக சொன்னார் இப்ப சல்லா அலே சொல்லம் அவர்களுடைய அந்த விரலில் இருந்து பொங்கி வந்த தண்ணீர் இருக்கின்றதே அதுதான் மோஜிதாவில மிக சிறந்தது கல்லிலிருந்து தண்ணீர் வர்றது அப்படிங்கிறது சாதாரண உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயம் ஆனா அந்த பாலை விதத்துல கண் அந்த கம்பால அடித்து தண்ணீர் வந்தது ஒரு விதமான அது ஒப்புக்கொள்ளவே ஆனால் உடலில் தண்ணீர் ஓடி வருகின்றது அப்படின்னு சொன்னா அதை பெரிய மோஜிதா உடல்ல ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய உடலில் தண்ணீர் ஓடி வருகின்றது அப்படின்னு சொன்னா அது பெரிய மோஜிதா அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது இம்மை மறுமை இந்த துனியா ஆகியம் இரண்டிலுமே இருக்கக்கூடிய தண்ணீர்களிலே சொர்க்கத்தில் தண்ணீர் இருக்குது நான்கு ஆறுகள் ஓடுகின்றன என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் கெட்டு போகாத பாலாறு சுவை குன்றாத மதுவாறு தேனாறு என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் தெளிவான தேனாறு என்பதாக சொல்லுகின்றார் இந்த நான்கு ஆறுகள் அதெல்லாம் தண்ணீருடைய அமைப்பில் உள்ள சொர்க்கத்திலும் தண்ணீர் உண்டு அதே போன்ற பூமியில தண்ணீரும் இந்த சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஆசிரியத்திலும் துணியாவிலும் தான் சிறந்தது சொர்க்கத்துடைய தண்ணீர் கூட சிறந்தது அல்ல ஜம்சம் தான் சிறந்தது ஜம்சமை விட சிறந்த தண்ணீர் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய விரல்களுக்கு நடுவில் இருந்து ஒலித்தோரிய அந்த தண்ணி தான் அதுதான் சிறந்தது இருந்து முடிந்துட்டதுக்கு பின்னாலும் கிடைத்தது கிடையாது அதுக்கு பின்னாலேயும் கிடையாது அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் யார் இதுல குளித்தார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள் ஆனா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற தண்ணீர் நீர் தான் இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிதா மோஜிதா கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகின்றார்கள் இங்கே பூசா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி அடித்தார்கள் அந்த தண்ணீர் ஓடியது இப்ப தண்ணீர் தேவைப்படக்கூடிய நேரத்திலே இஸ்தி அதாவது மழை தேவைப்படக்கூடிய நேரத்திலே அதாவது பாவங்களை விட்டு முதலாவதாக தவுபா செய்ய வேண்டும் இன்னும் சில வளமாக்கள் இரண்டு நிபந்தனைகளை சொல்லுகின்றார்கள் ஒன்று பாவங்களை விட்டு பரிசுத்தமாக தவபா செய்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வது ஒன்று இரண்டாவது சுத்தான நடைமுறை படிக்க தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இப்படி ஒவ்வொருவரும் சுண்ணத்தை விடாமல் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர்களுக்கும் அல்லாஹால இந்த தன்மையை தருவார் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீரை தந்துவிடக்கூடிய நிலையை அல்லாஹால உண்டாக்குவார் என்பதால் ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுங்கோலர் காலத்துக்கு பின்னால உமையாக்களுடைய ஆட்சியிலே அதற்கு மாவியாது பிறகு அப்துல் மலிக்கு மறுவான் என்பவருடைய ஆட்சி காலத்தில் எசீதுக்கு பிறகு அப்துல் மலிக்கு மருவான் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் உமையாக்களுடைய அம்சம் அவருடைய ஆட்சியின் கீழ் கவர்னராக இருந்தவர் ஹஜா ஜிபின் யூசுப் என்பவர் பெரிய கொடுங்கோளனாக இருந்தார் நிறைய உலமாக்களை ஆளிம்களை எல்லாம் கொன்று குவித்தார் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஆளும்களை எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்திருக்கின்றார் பல சகாபாக்களை கூட கொலை செய்திருக்கிறார் அவ்வளவு கொடுங்கோளனாக வருணிக்கப்பட்ட ஒரு ஹஜா ஜிபின் யூசுஃப் என்பவர் ஆனா தொழுகை அவரு கவர்னராக இருந்த காரணத்த அவர் தான் இமாமத்து செய்வார் தொழுகை நோம்பு போன்ற வணக்கங்களையெல்லாம் ரொம்ப பேணுதலாக கூணிப்பாக நிறைவேற்றக்கூடிய தன்மையும் அவரிடத்தில் வந்தது அப்போ மழை இல்லாமல் ஒரு நேரம் மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அல்லாஹால அவர் துவா கேட்டார் அஜாஜம் யூசுப் இந்த மாதிரி யாரெல்லாம் மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க நான் வந்து ஹலீஃபாவுடைய அந்தஸ்து இருக்கிற கவர்னரா இருக்க அமீராக இருக்கிறேன் ஆகவே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மழை அனுப்பி அப்போ அல்லாஹால தொழுகைகளிலே அசருடைய சுண்ணத்தையும் முந்தின சுண்ணத்தையும் விடாம தொழுது கொண்டிருக்கூடிய ஒரு மனிதரை துவாசிய சொல்லுவாயாக நான் மழையை பெய்ய வைக்கின்றேன் என்று கனவின் மூலமாகவோ அல்லது வேறொரு பானசீகமான ஏதாவது அறிவிப்பின் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டது கனவின் மூலமாக சொல்லிருக்கலாம் கனவின் மூலமாக அறிவிப்பு கிடைத்திருக்கலாம் அதாவது இந்த அசருடைய முந்தின சுண்ணத்து முந்தின சுது கட்டாயமான சுனத் அல்ல உபரியான ஒரு நாளைக்கு தொழ வேண்டிய பரலான ரக்காயத்துகள் பதினேழு பஜருக்கு ரெண்டு லோஹருக்கு நாலு அசருக்கு நாலு மகரிப்புக்கு மூணுக்கு நாள் பதினேழு கட்டாயமாக தொழ வேண்டிய சுண்ணத்துகள் பனிரெண்டு Misas, 2 அங்க ரெண்டு குறைஞ்ச போயிடுது மகரிப்புக்கு கட்டாய சுண்ணத்து கிடையாது வைஷாவுக்கு கட்டாய சுனத்து ரெண்டு பரலுக்கு பின்னால ரெண்டு தொட 12 அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்டது கனவின் மூலமாக அசுருடைய சுனத்தையும் யஷாவுடைய சுனத்தையும் எவர் நிரந்தரமாக தொழுது கொண்டு இருக்கின்றாரோ அவரை துவா செய்ய சொல்லுவாயாக உனக்கு மழையை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கிடைச்சிச்சு எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தான் மக்கள் தான் யார் அதை தொழுது வர்றது எல்லாரும் விடாம தொழுது அப்படின்னு சொல்லி உடனே எல்லாத்துக்கும் அறிவிப்பு கொடுத்தான் மக்கள்லாம் அந்த ஊர்ல யாருமே முன்னால வரல ஏன்னா இது நபிலான தொழுகதானே அதனால அலட்சியமா விட்டுருப்பாங்க நம்மள எல்லாருமே தொழுகிறோம் யாருமே அந்த மாதிரி தொழுகிறது விடாவ தொழுதுக்குறவங்க யாரு அப்படின்னு கேட்டால் ஒருத்தருன்னு சொல்ல பதில் சொல்ல முடியாது அதே அப்ப நம்மளை போலதான் எல்லாரும் அப்படி உட்காந்துட்டாங்க ஒருத்தருமே வரல இப்ப என்ன ஒரு ஆளுங்கூட இந்த ஊர்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஒருத்தருமே இல்லை அந்த தொழுகையை நிரந்தரமாக தொழக்கூடிய ஒருத்தர் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா நான் தான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கூட்டத்தா இருக்கு நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் அசுருடைய சுண்ணத்தையும் அசாவுக்கு முன்னால சொன்னத்தையும் அவ்வளவு குடும்ப தொழுகையில கண்தலா இருக்கிறான் தொழுகையு கேட்டா அந்த காலத்துல தொழுகையை விடுவது அப்படிங்கறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம் எப்படி சாப்பிடாம ஒருத்த இருக்கிறோம் ஆச்சரியம் இப்போ சாப்பிடாமலே ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சாப்பிட மூணு வேலை இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அவர் சாப்பிடுறாரு அப்படின்னாவே அவர் பெரிய ஆச்சரியம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலைதான் சாப்பிட்றாரு அது ஒரு இட்லி தான் சாப்பிடுறாரு அவரு அப்படின்னு சொன்னா அவர் பெரிய ஆச்சரியமான பிராணியா பார்ப்பாங்க நம்ம நம்ம அத போல தொழுகை விட்டு இருக்கிறது பெரிய ஆச்சரியம் அந்த காலத்துல ாலும்காம் கட்டாயம் எங்க அப்படின் அதே போல கட்டாயமா அந்த ஆளு என்ன பண்ணணும் முஸ்லீம் அப்படின்னு சொன்னான் என்று இருந்த காலம் நினைத்துக் கொண்டிருந்த காலம் அதனால அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் பேணுதலா அப்ப இந்த ஆளு துவா கேட்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா நான் தான் அப்ப மழை பெய்தது வரலாறு என்ற நிபந்தனையோடு சுண்ணத்துக்களை ரசூல்லாய் சம்பல்வாலை அவர்கள் செய்த அந்த சுண்ணத்தான் நடைமுறைகளை நிரந்தரமாக பேணிதலாக செய்து வரக்கூடிய மனிதர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதாக இரண்டு நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்க மழை பெய்ய முசாசலா அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து தண்ணீர் ஓடி வந்தது அதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹால ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் கல்லி அந்த அசாவால அடிப்பீராக என்று அல்லாஹாலா பஜின் அவசரத்தாயினா அந்த பனிஸ்ராய் பனிரெண்டு கூட்டங்களாக பிரிவுகளாக இருந்தார்கள் அதே போன்று ஊட்டுக்கண்களை அல்லாஹாலா ஓட செய்த பெருக்கெடுத்து ஓட செய்தார் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுடைய தண்ணீர் துறையை அறிந்து கொண்டார்கள் குடியுங்கள் என்று சொன்னார் அல்லாஹால சாப்பிடுங்க அந்த மண்ணு செல்வா என்று வானலகத்திலிருந்து இவர்களுக்கு இறங்குகிறதே அதை நீங்கள் அதை நீங்கள் சாப்பிடுங்கள் இந்த ஊட்டுக்கண்களில் இருந்து தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் இருந்து அப்படின்னு சொன்னா என்ன ரிசுக்கு உணவில் இருந்து சாப்பாடு குடிப்பு எல்லாம் அல்லா கொடுக்கறதான் அதே மாதிரி அல்ல எனக்கு அல்லாஹால கல்வியை கொடுத்திருக்கிறான் அது ரிசுக்கு தான் அது ஒரு ரிசுக் அல்லா கொடுக்க அல்லாவினால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அழகை கொடுத்திருக்கிறான் அதுவும் அல்லாவுடைய உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார் அதுவும் அல்லாவுடைய அல்லாவினால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார் அதனால அல்லாவுடைய அடங்கி போயிடு எல்லா செல்வங்களும் அடங்கி போயிடுப்பை தான் அல்லாவுடைய ரிசிப்பில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஆனா இங்கே சொல்லப்படுறது சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும்தான் அல்லாஹால சாப்பாட்டை இறக்கி வச்சா குடிப்பையும் இறக்கி வச்சு தான் இந்த இடத்துல கொடுத்து விட்ட அதனால சாப்பிடுங்கள் குடியுங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டு அநியாயம் பண்ணக்கூடாது அட்டகாசம் பண்ணக்கூடாது ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா தொழுதுகிட்டு ஒதுக்கிட்டு என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் வலா தாஸ்தவத்தில் பூமியிலே நீங்கள் வரம்பு மீறி அநியாயம் செய்ய வேண்டாம் முஃபி தீன குழப்பம் செய்பவர்களாக இருக்கும் நிலைமையில் பூமியிலே நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் வலா தாஸ்தவ் அப்படின்னாவே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் நேர்த்தோம் கடுமையான குழப்பம் செய்யறதுக்கு வலா தாஸ்தவ் அப்படின்னு சொல்றது முப்சிதீன் அப்படின்னால குழப்பம் செய்ய வலியுறுத்தி சொல்வதற்காக இரண்டு விதமான வார்த்தைகளை கொண்டு அல்லா தலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கு இருக்கும் நிலைமையில் நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அல்லா தலகு அப்ப சாப்பிட்டு குடிச்சிட்டு குழப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இப்ப மனிதனுடைய குழப்பத்திற்கு மனிதன் குழப்பம் செய்வதற்கு காரணமே சாப்பிடுறது குடிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து பாரு நிறைஞ்சாத்தான் சொல்லுங்களை செய்ய வேண்டும் என்றும் காலியா இருந்துச்சு பட்டினியா கிடக்கிறான் பசியா கிடக்கிறான் சாப்பாடு இல்லாம இருக்கா யாராவது அவன் வந்து பசி பட்டினியா கிடக்கிறான் அவன் போய் இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா என்ன அநியாயம் ஆனா போய ஆட்சி சொல்ல வந்தார் என்னோட பசி வாய் தப்பிச்சுக்குது போய் ஆட்சி இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க அப்படி பேசுறான் எப்படி பேசுறான் சரிதான் போய ஏதாச்சும் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் நம்ம உலகத்துல நடைமுறை எல்லாம் அனுபவத்துல அதனால பசி பட்டியா இருந்தா எதையும் செய்ய மாட்டான் அவன் பாட்டுக்கு ஒழுங்காக சொல்லிக்கிட்டே இருப்பான் தொழுக ஒம்பு அது இதுன்னு சொல்லிட்டு எதா செய்யணுமோ அதை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் எல்லாத்த கேட்டுக்கிட்டே ஏன் பசிக்கு தேவை ஏதாச்சும் உணவு தேவை அதனால கேட்டுக்கிட்டே இருப்பான் சாப்பா குடிச்சா வயிறு நிறைஞ்சிச்சு அப்புறம் செய்யாமல் இருந்தாலும் அல்லாஹால நீங்க எனக்கு கட்டுப்பட்டவர்களாக வழிபட்டவர்களாக என்னுடைய நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாப்பிட்டு குடிக்கும் பொழுது இன்னும் அதிகமான உணர்வு ஏற்பட வேண்டும் அதிகமான பக்தி ஏற்பட வேண்டும் அதிகமான பயம் ஏற்பட வேண்டும் அதிகமாக தொழுகை ஏற்பட வேண்டும் அதிகமாக நோன்பு ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்பட்டா தான் முசாலை சொல்லி காத்துகின்றார் அதே நிலையை நமக்கும் அல்லாஹால தெரியப்படுத்துகிறேன் மூலமாக உணர்த்துகின்றார் அல்லாஹால சாப்பிட்டீங்க குடிச்சிங்க வயிறு ரம்மிச்சு சொன்னா முதல்ல ரெண்டு ரக்காய் தொழுது வயிறு ரமன பிறகு நாலு ரகத்தான் தொழுகு முதல்ல ரமாவது மாசம் மட்டும் நோம்பு வச்சீங்களா அதிகமான செல்வம் ஏற்பட்டால் அதிகமான உணவுடைய மறக்கத்து ஏற்பட்டால் மாசம் மாசம் நோங்குவீங்க கொஞ்சமா காசு கிடைச்சிச்சா நீங்க சாப்பிடுங்க உங்களுடைய மறைவு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதிகமாக காசு வர ஆரம்பிச்சு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு உடனே மற்றவர்களுக்கெல்லாம் கொடுங்க உறவினர்களுக்கெல்லாம் கொடுங்க யார் யாருக்கு கொடுக்க வேண்டியவோ அவர்களுக்கு இல்லாத தான தர்மங்கள் செய்யுங்க அல்லாவுடைய வழியில வா பீச வீரியில் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யுங்க மஸ்ஜிதை கட்டுங்க மதரசா கட்டுங்க மஸ்ஜித் மதரசாக்களுக்காக உதவி செய்யுங்க எது அது அல்லாஹுடைய பாதை என்று அதெல்லாம் உதவி என்றெல்லாம் அல்லாஹாலா இந்த ஆயத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அப்படி செய்யாம கொடுக்கப்பட்ட காசின் மூலம் ஆனா உலகத்துல நடைமுறை மாத்தம் மனுஷனுக்கு எது அதிகமாக அல்லாஹால கொடுக்கறானா கொடுக்க கொடுக்க இவருக்கு நன்றியெல்லாம் குறைஞ்சே போயிடும் ஆனா மனிதனுடைய நடைமுறைக்கு நேர் மனுஷனை பாருங்க ஒரு ஆள் ஒருத்தர் எனக்கு டீ வாங்கி கொடுத்தா ஒரு ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு டீயை வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு அவரு அடுத்தாப்புலாம் அந்த பக்கம் பார்க்குறேன் சிலவலைக்கம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சுங்க அவர் அந்த ஒரு டீங்க ஒரு சலான்னு சொல்லி ஆச்சு அவருக்கு அப்புறம் எப்போ பார்க்கறோம் சரி அவர் அந்த ஒரு டீயோடு ஒரு போண்டாவும் வாங்கி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க பசிக்கிற நேரம் அந்த நேரத்தில் வாங்கி கொடுத்தாரு நல்லா ஆளுங்க நீங்கள் அன்னைக்கு நல்ல பசிக்கிற நேரத்தில் ஒரு போண்டாவும் டீயும் கொடுத்தீங்க செலவா வலைக்கும் அல்லா சில உங்களுக்கு நேபு பார்க்கும்போது தான் அவர் செலாம் போடும் சரி அவர் கொஞ்சம் அதிகமா குடுத்துட்டாருங்க ஒரு டீ ஒரு போனா வாங்கி கொடுத்தா அஜெட் இருந்தாங்க பத்து ரூபாய் வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாரு அப்புறம் பாக்கும்போது பெருசா இருக்கும் அதை விட இதே மாதிரி அவர் எவ்வளவு அதிகமாக நமக்கு செய்யறாரு அவ்வளவு அதிகமாக அவருக்கு சலாம் போடுறது இருக்கு நேரத்திலாம் சரி காசு அதிகம் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரா ஆயிரம் ரூபாய் எந்த கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க எனக்குல்ல சொல்றேன் போதும் உதாரணத்துக்கு அதனால அஜெட் கொடுத்து சொல்றாங்க சொல்லிடுறேன் போய் வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் போறவுன்னே அந்த பப்ளிக் பூத்து டெலிஃபோன் பூத்து பார்த்தோம்னா சரி அவர் நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு பண்ணி கேட்டுக்குவா இன்னைக்கு ஹலோ சௌரிமாரிக்குங்களா ஆஜயர் நீங்க நல்ல உபகாரம் செஞ்சு சொல்லிட்டு போற வழியெல்லாம் டெலிஃபோன் பண்ணி வேற சொல்லிக்குவார் சுக்ரியா இது பழக்கம் நம்முடைய மனிதர்களுக்கு இடையில உள்ள பழக்கம் அல்லாஹத்தால கொஞ்சம் காசு கொடுக்குறான்னு வச்சுங்க காசு கொடுக்கு காசே கொடுக்காம இருந்தா இவர் தொழுகை வருவாரு அல்லாத துவா செய்வாரு அழுவாரு எல்லாம் செய்வாரு அல்ல கொஞ்சம் காசு கொடுக்க ஆரம்பிச்சான்னு அப்புறம் கொஞ்சம் பள்ளிக்கு வர்றது கொஞ்சம் கம்மியா போயிடும் அதிகமா போயிடும் ஒரு லாபத்தை பெற்றால் அந்த மனிதனுக்கு சுக்ரியா அதிகமா இருக்கிறது சுக்ரியா அதிகமாக மனிதனுக்கு அல்லா மட்டும் கம்மியா போயிடுது இது மனிதனுடைய இயல்பு நம்ம மட்டும் அல்ல சலலாலை காலத்திலயே சாயர் இருந்தார் அவருக்கு கிழிஞ்ச துணியை கட்டிட்டு இருந்தார் யார சொல்லா எனக்கு துவாச்சி பொருள் உண்டாகிறதுக்கு எனக்கு செல்வம் உண்டாகிறது அப்படின்னு சலலாலை இல்லப்பா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் செல்வம் வந்தா உனக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க யார சொல்லா இல்ல எனக்கு நீ ஒன்னால சமாளிக்க முடியாது நீ ரெண்டு நன்றி கட்டவனா ஆயிடுவோம் சில விஷயங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கறவர் துவா செங்க யாரை சொல்லா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அல்லா யா அல்லா இவருடைய பொருள்ல இவருக்கு பறக்கச்சி அப்படின்னு ஒரே ஒரு வாசகம் தான் கேட்டாங்க செல்வா சித்துவா கேட்டாங்க உடனே அவருக்கு ஒரு ஆடு கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு ஆடு கிடச்சிச்சு அந்த ஆடு பெண் ஆடு அது குட்டி போட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு பெருகுச்சு பெருகி பெருகி என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு பெரிய மந்தையாகி போச்சு பிற ஊருக்குள்ளே அவருக்கு இருக்க முடியல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆடு வளர்க்கறதுக்கு இடம் இல்லை அதனால ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டார் பிறகு அந்த ஆட்டு மந்தை ரொம்ப அதிகமாக போச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரத்துக்கு போய் பெரிய ஒரு பட்டியை கட்டி அதுல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள்லாம் அவருக்கு நிறைய இருக்கு தாளமா அப்படின்னு சொன்னேன் இது கொஞ்ச நாள் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி பெருகிடுச்சு உடனே ஜக்காத்துறை சட்டம் வந்துச்சு சில லாலே செல்லும் அவர்களுக்கு ஆள் அனுப்புனாங்க ஆமில் ஜக்காத்துல வசூல் பண்ணக்கூடியவர் அனுப்பி அவரு இடத்துல போய் ஜக்காத்து வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர்கிட்ட போன உடனே அவர் கணக்கு போட்டு பார்த்தார் ஜக்காத்துரை கணக்கு போட்டு பார்க்கும்போது நாற்பது ஆடுகள் ஒன்னு ஒரு ஆடு கொடுக்கணும் ஜக்காத்துல இப்ப ரெண்டரை பிரச்சனை அதே மாதிரி கால்நடைக்கு தனி சட்டம் முப்பது மாடு இருந்தா ஒரு ஒரு மாடு கொடுக்கணும் அஞ்சு ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கணும் அப்படின்லாம் சட்டம் இருக்குது இப்ப அதெல்லாம் ஒட்டகம் மாடு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாரு அது ஒரு தனியா ஒரு கூட்டம் வந்துருது ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இவ்வளவு நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டாரு ஜக்காத்துடைய சட்டம் வந்தவுடனே நான் யோசனை பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டாரு அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு அப்படியா அவர்கிட்ட கேட்காது அப்படின்ட்டாரு அவர் மறுபடியும் கொடுக்கவே இல்லை இப்ப ரெண்டு மூணு தடவை தடவை கேட்டாங்க இந்த ஆமில விட்டு கேட்டு பார்த்தாங்க அவர் குடுக்கறாப்புல இல்ல அதை நான் யோசனை பண்ணித்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க கடைசியில ரசூல்லா அலி சொல்லம் அவர்களும் அவருடைய காலம் முடிஞ்சிருச்சவங்க பார்த்து ஆயிட்டாங்க அலிஸ்வல்லாம் இறந்துட்டாங்க இறந்த பின்னால ரசூல்லா இறந்த பின்னால இவருக்கு வந்துருச்சு இப்படி ஜக்காத்து கேட்டு ரசூல்லா கேட்டாங்க நம்ம கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை வந்துருச்சு ஏன்னா ரசூனாலதான் இது கிடைச்சி அது உணர்வுல அவருக்கு அந்த சுக்ரியா வரல பாருங்க நியமத்துக்கு சுக்ரியா நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வரல இருக்கு கவலை வந்துருச்சு அபுபக் சித்தீக் அலி அல்லா தால அவருடைய ஆட்சி காலத்துல இவர் என்ன பண்ணாரு தானா அந்த ஆடுகள் எல்லாம் பார்த்து கணக்கு போட்டு இவ்வளவு ஆடு இவ்வளவு மாடு இவ்வளவு ஒட்டம் பொருள் சேர்ந்து தனியா ஒதுக்கி வச்சு அபுபக்கர் சித்தி அலி அல்லாத்தாலும அவர்களிடத்துல வந்து அமீர் மோமின் அவர்களை கலீபா அவர்களை இந்த மாதிரி ரசூல்லாவுடைய காலத்தை நான் ஜக்காத்து கொடுக்கல அதெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் ஜக்காத்து கொடுத்துறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா அப்ப தனிய சக்காத்து கொடுக்க முடியாது அரசாங்கத்தில் பைத்தல் மாலில் தான் கொண்டா அது கொடுக்கணும் அவங்க தான் அதை விநியோகம் பண்ணுவாங்க அப்போ நான் கொடுத்துட்றேன் சொன்னேன் அபுபக்ர சித்தி தாலாம்னு ஒரு சொன்னாங்க ரசூல் உள்ளா உன்ட்ட வாங்காத அந்த ஜக்காத்துடைய பொருளை நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ரசூல்லா வாங்காம இருக்கும்போது வாங்க நான் எப்படி வாங்குறது ரசூல்லா மாற்றம் செஞ்சதாக ஆகிட மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்படியே ரெண்டு வருஷம் அபுபக்ர சித்தியுடைய ஆட்சி முடிஞ்சிச்சு அப்புறம் உமர் அல்லி அல்ல ஆட்சி காலத்துல சொல்லி சொல்லி பார்த்தா அப்படியே ஆட்சி காலத்துல அவர் இறந்துட்டார் அவருடைய யாரும் வாங்கவே கிடையாது மனப்பான்மை சொல்லி திரும்ப இதன் மூலமா தெரியப்படுத்துகிறார் கொஞ்சம் அல்லாஹத்தால ரிசான் செல்வத்தை கொடுத்தான்னு சொன்னா ஒரு மாதிரியா இருப்பார் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கொஞ்சம் மாதிரி அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நான் எல்லாம் சொல்லுவேன் சாதாரணமா சொல்லுவேன் என்னங்க கஞ்சாப்பாயில இருக்கான் பணத்தை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன் என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னா இந்த பள்ளியாசுல அப்படியே தங்கமாக்கி போடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் காசு வந்துச்சுன்னா அவ்வளவு அவ்வளவுதான் தங்கமாக்குற சொன்ன பாருங்க ஒரு ஓடும் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு ஒரு ஓடு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அதனால பொருளே மலைகளை தங்கமாகல்லாவை விட பெரிய பணக்காரர் யாருமே இருந்திருக்க முடியாது அல்லா சொன்ன மாதிரி கொடுத்திருந்தான் ஹிஜாஜ் பகுதியில உள்ள மலைகள் அஜிக்கு போனா பாக்கலாம் பிளேன்ல போகும்போது ஏரோப்ளைன்ல போகும்போது கீழே அப்படி குனிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மலைகள் அந்த அரபு நாடுல தான் இருக்கு முக்கால் வாசி மலைகள் அங்கதான் இருக்கு ரூ மலை மலையா தான் இருக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான மலைகள் இருக்கு தொடர்கள் என்ன மேற்கு தொடர்ச்சி மலை இமய மலை எல்லாம் பெருசா இருக்குதே தவிர மலை அதிகம்ங்கிறது இல்ல அதிகமான மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய இடம் வந்து அரபு நாடுதான் எங்க பார்த்தாலும் மலைகள் தான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பறக்குதுங்க ஒன்றரை மணி நேரம் மலை தொடர் தான் தெரியும் நான் பல தடவை பார்த்தேன் மலை தொடர் ஒன்ற மணி நேரம் தெரியும் ஒன்ற மணி நேரம் பிளேன்ல பறந்தா ஒன்றரை முடியும் எட்டு நாளும் பண்ண ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பறந்தாச்சு ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டருக்கு தொடர மலையும் தங்கமாக தாக்கி தர்றேன் சொன்ன மக்காவில் உள்ள மலை மட்டும் அல்ல மதியனாவில் மலை மட்டும் அல்ல அப்படி ஒரு அதிசயம் வருது மலைகளையும் இருக்குது வேணான் அலி செல்லும் ஏன்னா அது இருந்தா இப்படித்தான் வரும் அதனால இதெல்லாம் நமக்கு படிப்பினை நமக்கும் தவறானவர்கள் போக்கால் தீர்நிலை தடுமாற்றம் இல்லாமல் என்னும் நேரான பாதையில்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 சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் ஆசுர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் ஆகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ